அஞ்சல் தலையில எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இமேஜ் அத பத்தின தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த அஞ்சல் தலையில இருக்கிற படத்தை பத்தி என்ன தகவல்கள் இருக்க போகுது அதுதான் நினைக்கிறீங்க இந்த படத்திலயும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு அது என்னன்னா ஆரம்ப ஆரம்பாலத்திலலாம் அதாவது அஞ்சல் தலை வெளியிட்ட சமயத்திலலாம் அதிலிருந்த படங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஜென்ரல் சப்ஜெக்டாக தான் இருக்கும் அந்த அஞ்சல் தலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ராஜாவோட படம் இருக்கும் இல்லாட்டி ராணியோட படம் இல்லாட்டி ஒரு அந்த நாட்டோட பிரசிடெண்ட்டு இல்லாட்டி பெரிய பொலிட்டிக்கல் ஃபிகர் அதாவது அரசியல்வாதியோட படம் தான் வந்து ஜென்ரலாகவே இருந்துட்டு இருந்தது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம பென்னி பிளாக் ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பதுல வெளியிட்ட இந்த அஞ்சல் தலையில அந்த இங்கிலாந்து நாட்டோட மகாராணியோட இமேஜை தான் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாம்ப்லயும் அந்த காலகட்டத்துல அந்த நாட்டோட நேஷனல் லீடர்ஸ் அவங்களோட இமேஜை தான் வந்து அஞ்சல் தலையில எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இது எப்போ மாறுச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல அமெரிக்காவில தான் இதுக்கான முதல் சேஞ்சு வந்து ஏற்பட்டுச்சு எப்படி அப்படின்னா அந்த வருஷம் மார்ச் மாசம் அமெரிக்கா வந்து ஒரு பத்து ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதாவது ரெகுலர் ஸ்டாம்ப்ஸ் இந்த பத்து ஸ்டாம்ப்ல மூணு ஸ்டாம்ப்ல வந்து அந்த நாட்டோட ஜனாதிபதியான அப்புறம் ஜார்ஜ் வாஷிங்டன் அண்ட் அப்புறம் அப்ரஹாம் லிங்கன் அவங்களோட இமேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிருந்தாங்க மேலும் ஸ்டாம்ப்ல வந்து இந்த நாம லெட்டர் டெலிவரி பண்றதுக்கு உபயோகிக்கிற குதிரை அப்புறம் வந்து லோகோமோட்டிவான ட்ரெயின் அப்புறம் வந்து ஸ்டீம் ஷிப்பு அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அஞ்சல் தலையில் பிரிண்ட் பண்ண இந்த மூணு இமேஜுக்கும் மக்கள் கிட்ட பலத்த எதிர்ப்பு இருந்தது அந்த டைம்ல ஆனா காலப்போக்கில் வந்து மக்கள் வந்து அதிக இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அமெரிக்கால அஞ்சல் தலையில பிரிண்ட் பண்ண இந்த இமேஜ் உலக அளவுல பெரிய மாற்றத்தை உண்டு வந்துச்சு இது தொடர்ந்து பல கண்ட்ரிகள் வந்து தங்களுக்கு தேவையான இமேஜுகளை வந்து அஞ்சல் தலையில் வந்து பிரிண்ட் பண்ணி வெளியிட ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி இமேஜ் வந்து அன்லிமிட்டெட் எவ்வளோ எவ்வளோ டைப் ஆஃப் இமேஜஸ் வேணும்னாலும் நாம் வந்து அஞ்சல் தலையில் வந்து பார்க்க முடியுது இன்றைக்கி இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பெரும்பாலும் ஆனிவர்சரி ஸ்டாம்பாக இருக்கும் இல்லாட்டி ரேட் சேஞ்சஸ்க்காக இருக்கும் அப்புறம் வந்து சில சமயம் வந்து ஸ்டாம்ப் தீந்து போச்சுன்னா வேற ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ணும்போது வேற ஒரு இமேஜை வந்து ப்ரிண்ட் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க அப்புறம் சில சமயம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இமேஜஸ் வந்து மக்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப டிமாண்டு ஜாஸ்தி இருக்கும்போது அந்த மாதிரி இமேஜஸ் வந்து அந்த அஞ்சல் தலையில் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ நம்ம நாட்டே எடுத்துட்டிங்கன்னா காந்திஜி பற்றின ஸ்டாம்ப் வந்து எவ்வளவோ ஸ்டாம்ப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அஞ்சல் தலையில் பிரிண்ட் பண்ணுற இமேஜஸ்ஸு எல்லாருமே பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து அஞ்சல் தலையாகட்டும் அதை ரிலீஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் கண்ட்ரோல்டாக தான் இருக்கு அதனால் அதில் பிரிண்ட் பண்ணுற இமேஜஸும் கவர்மெண்டோட பர்மிஷன் இல்லாம யாரும் வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது ஆனா இதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டுது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல அமெரிக்காலதான் இந்த மாற்றம் வந்து கொண்டு வந்தாங்க எப்படி அப்படின்னா அஞ்சல் தலையில பிரிண்ட் பண்ற இமேஜஸ்ல செலக்ஷன் பண்றதுல மக்களும் பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிசன் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க அதில் மக்கள் பங்கேற்று அவங்களுக்கு தேவையான இமேஜஸை வந்து அவங்க வந்து பதி பரிந்துரைக்கலாம் பரிந்துரைத்து அந்த கமிட்டி வந்து அக்செப்ட் பண்ணாங்கன்னா அந்த அஞ்சல் தலையில் வந்து அப்படிப்பட்ட இமேஜஸ்களையும் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாங்க இது வந்து பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்தது அதாவது மக்களும் அஞ்சல் தலை பிரிண்ட் பண்றதாகட்டும் ரிலீஸ் பண்றதுல ஒரு பங்களிப்பு வந்து கொண்டு வர முடிஞ்சது ரெண்டாயிரமாவது வருஷத்துல இன்னொரு பெரிய மாற்றமும் இந்த அஞ்சல் தலையில பிரிண்ட் பண்ற இமேஜஸ்ல ஏற்பட்டுச்சு அது என்ன அப்படின்னா மை ஸ்டாம்ப் அதாவது என்னுடைய ஸ்டாம்ப் அத என்ன மை ஸ்டாம்ப் அப்படிங்கிறீங்களா இந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற ஸ்டாம்ப்ல அது கூட நம்மளோட பர்சனல் இமேஜையும் வந்து நாம வந்து பிரிண்ட் பண்ண முடியும் அதுதான் வந்து மை ஸ்டாம்ப் இந்தியாவில் வந்து இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சாங்க இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அஞ்சல் தலையில ஏற்பட்ட மாற்றம்னு சொல்லணும் இந்த மாதிரி மை ஸ்டாம்ப்லாம் வந்து எங்க சார் கிடைக்கும் அப்படிங்கிறீங்களா இது வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் கிடைக்காது சில குறிப்பிட்ட நகரங்களில் மட்டுந்தான் இந்த மை ஸ்டாம்ப் வந்து கிடைக்கும் அந்த நகரங்களில் இருக்கிற ஃபிலட்டலிக் பியூரோ போனீங்கன்னா அங்கே வந்து மை ஸ்டாம்ப் கவுண்டர்னு சொல்லிகிட்டே இருக்கும் அந்த கவுண்டருக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களோட ஃபோட்டோவை கொடுத்துட்டு இமேஜ் கொடுத்து சில செலக்டடு ஸ்டாம்ப் இருக்கும் அதில் வந்து அதோட உங்களோட இமேஜையும் சேர்த்து அவங்க வந்து ப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் வந்து மைஸ்டாம்பு இது வந்து அஞ்சல் தலையில் ஏற்பட்ட புதுமை புதிய புரட்சின்னு சொல்லலாம் மேலும் அஞ்சல் தலை பற்றிய தகவல்களோடு நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம்